நட்டினி நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களால மேலும் நம்ம இன்னைக்கு செய்ய போறது ஆரஞ்ச் பச்சை பட்டாணி புலாவ் செய்ய தேவையான பொருட்கள் ஆரஞ்சு ஜூஸ் ரெண்டு கப் கைது குத்தலரிசி ஒரு கப் பச்சை பட்டாணி ஒரு கப் தேங்காய்பால் ஒரு கப் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் பச்சை மிளகாய் நாலு விழிஞ்சளவு ஒண்ணு வட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை தேவையான அளவு நீர் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் உப்பு ருசி கேட்ப நம்ம காய் வேணும்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம் கை குத்தல அரிசி நல்லா கழுவி ஊற வச்சிடணும் அப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சிட்டு குக்கர்லன்னு அகலமான பாத்திரம் ஒண்ணு திக்கான பாத்திரம் வச்சிட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதும் பிரிஞ்ச எல்லாம் பட்டா இல்லை அவங்கம் இலக்காத போட்டு ஊரிக்கிட்ட இந்த பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டுடணும் பச்சை மிளகாவை கட் பண்ணி அதையும் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதிகம் நல்லா ராஸ் போற அளவுக்கு வதக்கிக்கணும் வதக்கிட்டு புதினா கொத்தமல்லி கருவேப்பிலி அதெல்லாம் போட்டு வதக்கிட்டு பச்சை பட்டாணி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும் எண்ணெய்லயே வதக்கிட்டு இந்த அரிசி தண்ணியை நல்லா இருத்துட்டு அரிசி போட்டு எண்ணெய்லையும் டாஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஆரஞ்சு ஜூஸ் ரெண்டு கப் ஆரஞ்சு ஜூஸ் ஊற்றிட்டு ஒரு கப் தேங்காய்பால் அதையும் ஊற்றி நல்லா கலந்து விட்டு ஒரு அந்த டிஷுக்கு தேவையான உப்பு கலந்துடணும் உப்பு கலந்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி அது மேல போட்டு கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் மூடி வச்சிட்டு ரெண்டு மூணு நிமிஷம்ல வந்தவுடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பர் பண்ண டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ஆரஞ்சு பச்சை பட்டாணை இப்புலாவும் தயாரும் இது ஓப்பன் பண்ணிட்டு மேல வேணா முந்திரி எல்லாம் கூட வேணும் நம்ம நட்ஸ் எல்லாம் கூட நெய்ல வறுத்து அதில் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம் கொத்தவண்டி தாய் போட்டு கார்னிஷ் பண்ணிடலாம் இது வந்து ஆரஞ்சு பட்டா பச்சை பட்டாணி புல வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் நமக்கு வந்து ஆரஞ்சு ஜூஸ் மூணு கப்பை யூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம் தேங்காய்ப்பால் இல்லை அப்படின்னா அப்படி இல்லைன்னா ஆரஞ்சு ஜூஸ் ரெண்டு கப் தண்ணி ஒரு கப் வச்சும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஆரஞ்சு ஜூஸ் நம்ம குடிக்க பயன்படுத்துகிற பால் பசும் மாதிரி கூட பயன்படுத்தி இந்த புலாவை செஞ்சுக்கலாம் நமக்கு எது வீட்டுல இருக்கோ அதை வச்சு செய்யலாம் இது எல்லாருக்கும் பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களையும் மீண்டும்